அனைவருக்கும் வணக்கம் நெற்றிணையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து சிமானுவல் இந்த நெட் சிந்தனை தலைப்பு அங்கீகாரம் உலகின் மகிழ்ச்சியான நாடு இது என இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யுஎன் சஸ்டைனபிள் சொல்யூஷன் நெட்ஒர்க் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இது உலக அளவில் மகிழ்ச்சியான நாடுகள் குறித்து ஆய்வு நடத்தி இந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் பின்லாந்து நாடு முதலிடத்தை படித்துள்ளது தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக உலகின் மகிழ்ச்சியான நாடு என ஒரு சிறப்பான அங்கீகாரத்தை இந்த பின்லாந்து நாடு பெற்றிருக்கிறது அந்த சிறப்பான அங்கீகாரத்திற்கான சில காரணங்கள் எப்போது நம்முடைய பணியை நாம் மகிழ்ச்சிக்காக செய்கிறோமோ அப்போது அங்கீகாரங்கள் அவசியமல்ல நம்மிடமிருந்து கிடைக்கிற அங்கீகாரம் அடுத்தவர்களுடைய ஒப்புதலை காட்டிலும் முதன்மையானது மேன்மையானது பெறுகிற அங்கீகாரத்தை பொருட்படுத்தாமல் விழுகிற மாலைகளால் மகிழ்ச்சி அடையாமல் தொடர்ந்து செல்லத் தெரிகிறவர்கள் எப்போதும் ஒரே மனநிலையுடன் இருக்கிறவர்கள் பாறைகளையும் பஞ்சுமத்தையாக கருதி உண்மையான பங்களிப்புகள் பரிசுகளின் என்றையும் பதக்கங்களின் காலத்தால் அங்கீகரிக்கப்படுகின்றன சிந்திப்போம் நமது அங்கீகாரத்தை சற்று திரும்பி பார்ப்போம் நன்றி